தமிழ் இசை சங்கம் சென்னை வரைவரிந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இசை பேரறிஞர் தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள் நிகழ்த்தும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சி இன்றைய தினம் ஐந்தாம் நிகழ்ச்சியாக இப்பொழுது தொடங்குகிறது வேலாயுத ஓதுவார் திரு முத்துக்குமாரசாமி அவர்கள் குத்துவிளக்கேற்றுவார்கள் கல்லினோடு என்னை பூட்டி அரு அமன் கையர் அமன் கையரு என்னை கல்லினோடு தமிழ் கையர் என்னை ஒல்லை நீர் புக நுக்க அமன் கையர் கல்லினோடு பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர் புக நோக்கு என்பாக்கினால் என்பாக்கினால் நெல் நீழ் வயல் நீல குடியறன் நல்ல நாமும் நவித்தி உயிந்தே ந நே ஏலக்குடி நீலக்குடி நாமம் நாமம் நல்ல நாமம் arannaamum nalla naamum nilakudi arannaamum nalla naamum nalla naamum navitti uyindhenal yeah. den e ree unda ande uyindhen ஹரண்நாமும் நவித்திய அன்றே உயிர்ந்தேன் ஹரண்நாமும் நவித்திய கல்லினோடு என்னை பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர்புக புக நூக்க என் வாக்கினால் நெல் நீள் வயல் நீலக்குடியறன் நல்ல நாமும் நபித்தியூ இன்றே நன்றே நல்ல சிறன நல்ல நல்லன நல்ல நல குடி அற நாமும் நவித்து இந்த கூட்டத்தில் சேக்குழார் அடிப்படி இருக்காங்களா சேக்குடார் அடிப்படை வந்தால் இங்கே முதல் சீட்ல உட்கார் சொல்லுங்க இந்த திருப்பாடல் நாவுக்கரசருடைய திருவாக்கு அவருடைய வாழ்க்கை தன்னை வேற்று மதத்தவர்களாகிய சமணர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த சைவ மதத்தை விட்டு சமண மதத்துக்கு போய்விட்டார் அது சேக்கிலார் சொல்லும் சிவன் அருளாமையினால் அங்கே சென்று விட்டார் எழுதிப்டார் திரும்பி வந்தபோது சேக்கிலார் வருமானம் எழுதினார் சிவன் அருளால் திரும்பி வந்து விட்டார் எழுஜிப்டர் இல்லையா அதற்காக வேண்டி இப்போ நானோ அல்லது நீங்களோ இந்த மதம் பிடிக்கலன்னா இன்னொரு மதத்துக்கு போறதை பத்தி யாராவது தடை சொல்ல முடியுமா தண்டனை கொடுக்க முடியுமா முடியுமா முடியாது சமீபத்தில் வந்தவர் கூட ஒருத்தர் சொன்னார் மதமாற்றம் என்பது அவனுடைய விருப்பம் அதை சட்டத்தினால் தடை செய்ய முடியாது பேப்பர்ல வந்தது பாத்துருப்பீங்க இல்லையா ஆமா அதுபோல அவர் போனார் வந்தார் அவ்ளோதான் அந்த மகத்தில் இருக்கவன்லாம் ஒன்னா சேர்ந்து இவருக்கு என்னடா தண்டனை கொடுக்கலாம்னு பார்த்து கொஞ்சங்கூட மனித நேயம் இல்லாமல் நெஞ்சில ஈரம் இல்லாமல் சுண்ணாம்பு தூக்கி போட்டான் யானையை விட்டு அடல் செய்தான் நஞ்சை கொடுத்தான் போருமா போரும் பத்தாது கல்லுல கட்டி கடல்ல போட்டான் அவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த வேலையை செய்தான் சைவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து நீ ஏண்ட பண்றான்னு வரலாறு இருக்க ஏ அன்னைக்கும் சைவர்கள் ஒன்றாக கூடவில்லை இன்னைக்கும் கூட அப்படின்னு அர்த்தம் குறை சொல்கிறேன் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள் மத வெறி நமக்கு வேண்டாம் எந்த காலத்திலும் வேண்டாம் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் என்பது மத தலைவர்கள் ஒருத்தருடைய வாக்கு மதத்தில் அன்பு கொள்ளுவோம் வெறி இருக்க வேண்டாம் மனைவியிடம் அன்பு கொள்ளுவோம் ஆனால் வெறி வேண்டாம் அப்பா இல்லையா மதத்தில் அன்பு இருக்கட்டும் ஆனால் வெறி வேண்டாம் அதனால இவரை கல்லில் கட்டி கடல்ல போட்டான் அதைத்தான் சுவாமி சொல்ற தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாக்குனாலே சொல்லுவது இல்லையா கல்லினோடு என்னை பூட்டி அமன் கையர் நீர்க நோக்க என் வாக்கினால் நெல்லு நீள் வயல் நீலக்குடியறன் நல்ல நாமும் நவித்து உய்ந்தேன் என்று இதற்கு வியாக்யானம் எழுத வந்த தெய்வ சேக்குதார் பெருமான் என்ன சொல்கிறார் உயிர்களை இந்த உடல் இந்த உலகமாகிய கடலில் இருந்து ஈடேற்றக்கூடிய பஞ்சாட்சர மந்திரம் அப்பர் சுவாமியை கரைசி கரையேற்றினது ஒரு பெருசா இல்லைன்னு உயிர்களை இடேக்கம் செய்யக்கூடிய மகா மந்திரம் நமச்சிவாய மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்லி எத்தனையோ உயிர்கள் ஈடேறியது ஈடேற காத்திருக்கிறது அது அப்பர்சாமியை மாத்திரம் கல்லில் வந்து கடல்ல கரையற்றினது பெருசா என்று கேட்டுவிட்டார் தெய்வ சேக்கிட பெருமான் இல்லையா இந்த அற்புதமான நமச்சிவாய திருப்பதியத்தே நாம் இப்பொழுது இனி எண்ணுவோம் ஏரிய ஜிவம் சொத்துவம் சட்டூனை பெரிய ஜோதிவானவம் சத்தூனை வியல் சோரிவானவத் தொற்றியோதீவான a <laughs> जीवायवे नत्रुणयवद नमचिवायवे नमचिवायवे नमचिवायवे नमचिवायवे नमचिवायवे नमचिवायवे कचूले पूर्तिओ कडलिस பொங்கு தரை ஆவின் கருங்கலம் ஆடுதல் ஆவி கருங்கலம் அரணு ஆடுகள் அருங்கலம் பொங்கு தமரை ஆவின் ஆடுதல் கோவிலே oh, கரு सनिद पलिद धब मप सनिद प अपलिगो बिन करगलो सत्त दनिद वनिद पनिद धब भप सनिद पनिद सपप मगति सरी मपनिदरि जब पाप சிவன் சொல் துணை வேதியன் அவன் ஜோதி வடிவனன் உங்களுக்கு தெரியும் ஜோதி வடிவாக அவன் இருந்தவன் திருவண்ணாமலையில் என்று அதாவது அருட்பெரும் ஜோதி என்று கூட சொன்னார்கள் ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதி அவனுடைய திருவடியை கையினால் தொழுது விட்டு தொழுது விட்டேன் என்னை கல்லு கட்டி கடல்ல போட்டா எனக்கு துணை யாரும் வருவதற்கு இல்லை எந்த துணை வந்து எந்த துணையும் வந்து காப்பாற்றி இருக்க முடியாது அந்த வேளையில இல்லையா ஆமா அந்த நமச்சிவாய மந்திரம்தான் அவரை காப்பாற்றி அதே மாதிரி தண்ணீர்ல கூட ஒரு முதலை ஒரு யானையை பிடித்துக் கொண்டது நமோ நாராயணா என்று அது கத்தியது என்று வரலாறு சொல்லுகிறார்கள் அல்லவா அந்த வரலாறிலேயே ஒருவர் சொன்னார் அந்த அப்படி நமோ நாராயணா என்று கூப்பிட்ட உடனே நாராயணன் வந்தான் சக்கரத்தை விட்டான் முதலை யானை பிழைத்தது என்று இங்கே யாரும் இறக்கவில்லை திருஞான திருநாவுக்கரசர் பிழைத்துக் கொண்டார் மாதிரி வேற ஒருத்தரும் சாகல அதனால் அந்த அந்த கதைக்கு மாசு கற்பித்து விட்டேன் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள் ஒப்பு நோக்குறார்கள் அப்படி என்று சொன்னேன் அவ்வளவுதான் பூவினுக்கு அருங்கலம் பூவுக்கு அழகு தாமரை ஆவினுக்கு அருங்கலம் அதன் உடம்பில் வருகிற ஐந்து பொருளும் வணக்கம் ஐந்து பொருள்களும் ஆண்டவனுக்கு அர்ப்பணம் பசுவிலிருந்து பசுவின் உடம்பில் இருந்து வருகிற சாணம் மூத்தரம் முதற்கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் ஆகிறது அதனால்தான் பசுவினுடைய உடம்பிலே நிறைய எண்ணில்லாத தேவர்கள் இருக்கிறார்கள் என்று படம் இருக்கிறது அந்த படம் இப்ப கிடைப்பது அருது என்னுடைய நண்பர் வீட்டில் இந்த படம் இருக்கிறது அந்த படத்தை போட்டுக் கொடுங்கள் என்று நான் சொல்லி இருக்கிறேன் அது போட்டுக் கொடுத்தால் உங்களுக்கு நான் உங்களுக்கு கொடுப்பேனாக அதே மாதிரி அர்த்தநாரிச்சர வடிவம் படம் மிகவும் குறைச்சலாக வருகிறது அதிலையும் போட சொன்னே போட்டு எல்லோருக்கும் கொடுத்தோம் மறுபடியும் போட சொல்லி நான் உங்களுக்கு தருகிறேன் அந்த பசுவினுடைய உடம்புல இருக்கிற உடம்புல எல்லா தெய்வமும் வாழ்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஆனால்தான் பசுவினுடைய உடம்புல இருந்து வருகிற சாணம் மூத்திரம் முதக்கொண்டு சிவனுடைய திரு திருமுடிக்கு ஆகிறது அரசனாக இருக்கிறவன் செங்கோனோடு வாழ வேண்டும் அதுதான் அவனுக்கு அழகு அதுதான் அவனுக்கு அருள் இந்த நாக்கு என்று ஒன்று படைத்திருந்தால் நிச்சயமாக அது நமச்சியாய மந்திரத்தை தான் சொல்லணும் என்றும் சாமி நமக்கு சொல்கிறார் அதுக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம் அடுக்கிய விரக வெவ்வடல் நுண்ணிய புகிலவை ஒன்றும் இல்ல பன்னிய உலகினில் உலகிலில் பயின்ற பாவத்தை உலகில் பண்ணிய பாவத்தை உலகில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றருப்பது நமச்சிவாயவே ஏ பாபம் செய்கிறவன் முதல்ல செய்யும்போது கொஞ்சம் அச்சப்படுவான் ஒரு தினம் செய்துட்டான் அது பழக்கமா போயிடும் நாட்டுப்புற பாடல்களும் தெரியுமா பாபம் செய்யா திரு மனமே நாளை கோபம் கொண்டே அமன் கொண்டு ஓடி போவான் என்பது அந்த பாடல் இந்த பாடல்களை பிச்சைக்காரன் தெருவுல பாடுவான் சின்ன பிள்ளையில கேட்டுருக்கேன் இப்ப இந்த பாட்டெல்லாம் பாடினான்னா இந்த தாய்மார்கள் பிச்சை போட மாட்டாங்க வேற ஒரு பாட்டை பாடினா தான் போடுவாங்க இல்லையா நம்மளுடைய நாடு அப்படி ஆகிவிட்டது பாட்டுல சுவாமி சொல்றார் அளவில்லாத பாவத்தை செய்து விட்டான் அந்த பாவத்தை போக்கணும்னா என்ன சொல்றதுக்கு ஒரு உபமானம் சொல்றார் சுவாமி வானத்தை முட்டுகிற வரலையே விறகை அடிக்கிவிட்டு ஒருத்தன் அது அத்தனை எரித்து விட வேண்டும் என்று எண்ணும் பொழுது எத்தனை டன் விறகு கொட்டினானோ அத்தனை அத்தனை டன் நெருப்பு கொட்டணுமா அதுல தேவையில்லைய ஒரு தீக்குச்சி அதுபோல நீ எத்தனை காலம் நீ பாவம் செய்திருந்தாலும் இனிமே பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு எண்ணி விட்டு நமச்சிவாய சொல்லிவிடு அது அழிந்துவிடும் அந்த பாவம் அழிந்துவிடும் என்பதற்கு தான் சொல்ல விண்ணுற அடிக்கிய பிறகில் வெவ்வடல் உன்னுண்ணிய புயலவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை பண்ணிய பயின்ற என்பதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் ஒரு நாளை பண்ணா பண்ணினது பயின்ற பலகாரம் செய்யுது என்று நான் பொருள் பண்ணியிருக்கிறேன் ஆனால் ஐயா சேக்குடார் அடிப்படி போன்றவர்கள் என்ன பொருள் பண்ணிருக்கிறார்களோ அது எனக்கு தெரியாது நான் ஓதி வந்த வாய்மையில் சில சொல்லுவேன் அவ்வளவுதான் பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றிருப்பது நமச்சி வாயவே விடுக்கிற்பிறான் என்று வினவுவோமல்லோ விடுக்கப்பட்டிருக்கிறோம் இறந்து யாரையும் விடுக்கிறான் என்று வினவுவோமல்லோம் அடுக்கற் கீழ் கிடைக்கினும் அருளின் கெடுப்பது நமச்சிவாயவே எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் சரி மலை கீழ நான் மாட்டிக்கொண்டாலும் சரிதான் இப்பதான் கடல்ல மலை என்று சொல்லிவிட்டார் மலைக்கீழ நான் மாட்டிக்கொண்டாலும் என்னை விடுவிக்க வேண்டிய பொருள் நமச்சிவாய மந்திரத்துக்கு யாரையும் போய் என்னை விட்டுவிடு என்று நான் வணங்கி விட மாட்டேன் பிரான் என்று நான் அவனை சொல்லிவிட மாட்டேன் அப்பவே சொல்லி இருக்கிறேன் முதல் கூட்டத்திலேயே தேவாரத்தில ஏக தெய்வ கொள்கைதான் பேசப்படுகிறது அப்படின்னு சொல்ற ஒருத்தனை மனிதன் தெய்வமா அவனை நான் வணங்கி விட மாட்டேன் நமச்சிவாய மந்திரம் தான் எனக்கு என்று சொல்லுவதும் நாம கவனிக்க வேண்டிய விஷயம் வெந்த நீர் அருங்கலம் விரதிகற்கெல்லாம் அந்த அருங்கலம் அருமரையா ரங்கம் திங்களுக்கு அருங்கலம் தீயடும் நீன் முடி நமச்சிவாயவே கலமிலன் சங்கரன் சார்ந்தவர்கல்லால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலனும் குலமிலர் அகிலும் குலத்திற்கு ஏற்ப ஓ நலம் மிகக் கொடுப்பது நமச்சிவாயவே ஆண்டவனுக்கு இல்லை குலம் இல்லையா ஆமா எல்லா குலமும் ஒன்றுதான் அவனுக்கு சுந்த சொல் இடியா குளத்தில் பிறந்தோம் உம்மைது ஏத்துவம் என்றும் அதையே சுடுவ அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் எல்லோரும் உண்டு அல்லவா அப்ப என்ன தெரிகிறது சாமி குலத்தை பார்க்க மாட்டான் குணத்தை தான் பார்ப்பான் நம்ம விட்டு விடுவோம் தங்கரன் சந்தவர்க்கெல்லாம் நலமிலன் நாள்துறும் நலன் குலமிலராக குலத்திற்கு ஏற்ப ஓர் நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயவே விடினார் உலகில் விழுமிய தொண்டர்கள் குடிநாரண் நரி கூடி சென்றாலும் ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிக்கு நமச்சிவாயவே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்ல விளக்கது போதி உள்ளது பல்லக விளக்கது பரரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாய தீன விடுமைய தொண்டர்கள் கூடி சென்றும்ருவங்காண்டலும் நமச்சிவாயர் திருப்பதிகங்களிலே கடைசி பாட்டில் இந்த அரக்கனுக்கு அருள் செய்த தன்மை நிச்சயமாக இருக்கும் பிரியாணசம்பந்த திருப்பதிகத்திலே கடைசியிலே இந்த ஊர் சிவனை பாடியது இதை பாடினால் இன்னும் பலன் கிடைக்கும் என்று அவர் சொல்ல தவறமாட்டார் அதுபோல திருநாவுக்கரசக்கனுக்கு அருள் செய்த தன்மை நிச்சயமாக வரும் ஆனா இந்த பதியத்தில் இல்லை காரணம் என்ன நமச்சிவாய மந்திரத்திலேயே இவர் மூழ்கி விட்டதுனாலே நிச்சயமாக அந்த வரலாறு சொல்லுவதற்கு அவரை சிவன் நினைவு ஊட்டல என்று நாம் வைத்து விடுவோம் என்றுதான் நான் எண்ணுகிறேன் மாப்பிணை தழுவிய மாதோர் பாகத்தன் கூப்பிணை திருந்தடி பொருந்த கைதொட நாப்பிணை தழுவிய நமச்சிவாய பத்து எத்தவல்லோ நமக்கு இடுக்கல் இல்லையே தழுவிய மாதோர் பாகத்தன் கூப்பிணை திருந்தடி பொருந்த கைதோட நாப்பிணை தழுவிய What's oh. up? சோழன் திருவாரூரில் இருக்கும்போது தேவாரத்தை முதலில் கேட்டான் பல அறிஞரிடம் கேட்டான் குந்தவினாட்சியாரிடம் கேட்டான் சில ஓதுவார்கள் பாடுவதையும் கேட்டான் தேவாரத்தில் அன்பு கொண்டான் கிடைக்கவில்லை நம்பியாண்டார் நம்பியினுடைய சேர்க்கையினாலே சுவாமி பொல்லா பிள்ளையார் சொல்ல சிதம்பரத்தில் போய் அவர் அதை எடுத்து விட்டார் என்பதை நாம் சென்ற மாதம் சென்ற நிகழ்ச்சி நாம் சொல்லி இருக்கிறோம் தேவாரத்தை எடுத்து பார்த்த அந்த அறையிலே வெறும் எட்டுச்சுவடி பூரா செல்லும் மூடி இருந்தது பல பதிகங்கள்ல பாடல்கள் இல்லாமல் போய்விட்டது ஒரு சில பாடல்கள் இருந்தது ஒரு சில பாடல்களில் போய்விட்டதும் இருந்தது நடராஜ பெருமானே என்று கதறினான் ராஜராஜ சோழன் அசரீதியாக சொன்னான் சுவாமி உனக்கு வேண்டுவதை வைத்திருக்கிறோம் நீ பெற்று மனம் மகிழ்ந்துகொள் என்று சொல்லிவிட்டான் மனம் மகிழ்ந்தான் ராஜராஜ சோழன் அப்படி கிடைத்த பதிகங்கள் நாவு திருஞான சம்பந்தனுடைய திருப்பதிகம் பதினாறாயிரம் என்று பேசப்படுகிறது ஆனால் ராஜராஜசோழன் கையிலே கிடைத்த திருப்பதிகம் முன்னூத்தி அவர் புத்தகத்தில் முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு என்று நான் பார்த்ததாக நினைவு இருக்கிறது அதன் பின்னால பார்த்துக் கொள்வோம் திருப்பதிகம் முன்னூத்தி பன்னிரண்டு அவர் நாற்பத்தி ஒன்பதாயிரம் பதிகம் பாடினார் என்று சொல்லுகிறார்கள் திருஞான சம்பந்தர் பதினாறாயிரம் என்று சொல்லுகிறார்கள் சுந்தரர் வந்து முப்பத்தி எட்டாயிரம் பதிகம் பாடினார்கள் என்று சொல்லுகிறார்கள் இன்று நமக்கு கிடைத்தது நூறு பதிகம் ஆகமொத்த எட்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நமக்கு கிடைத்திருக்கிறது இது எல்லாம் பாடப்படுகிறதா இதை யாராவது வாங்கி வைக்கிறாங்களா படிக்கிறாங்களா கேட்கிறாங்களான்னு பார்த்த என்ன பொறுத்த அளவுல என்னோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து நான் என்னுடைய படிப்பெல்லாம் முடிந்தது அம்பத்தி ஒன்னுல ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து இந்த தொண்ணூத்தி ஒன்பது வரையில் நான் எண்ணி பார்க்கும் போதுல ஒரு ஆயிரத்துக்கு பத்து பேர் தான் அதனை பார்த்திருப்பார்கள் என்று நான் கணித்து இருக்கிறேன் ஒரு ஆயிரத்துக்கு பத்து பேர் தான் அதுக்கு மேல இருக்க மாட்டார்கள் என்று நான் எண்ணுகிறேன் என்னுடைய கணிப்பை சொல்றேன் உங்களுடைய கணிப்பு வேற இருக்கலாம் அதை பத்தி எனக்கு நான் கவரப்பட மாட்டேன் இதனை அதிலே அந்த இந்த தேவாரத்தை ஐங்கரன் காட்ட நம்பியாண்டார் நம்பியனுடைய உதவினாலே இதை எடுத்தான் என்று திருமுறைகண்ட புராணம் சொல்லுகிறது கஷத்திரக்கோவை பிள்ளைத்தமிழ் என்று ஒரு நூல் இருக்கிறது அந்த நூறு பாடலையும் பாத்தீங்கன்னா பிள்ளைத்தமிழ்னா நூறு பாடல் இருக்கும் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ஊருக்கு இருக்கும் அப்படி பாடியிருக்காரு ஒருத்தர் கஷேத்திரோவை பிள்ளைத்தமிழ் ரொம்ப அருமையான அந்த மயிலாப்பூருக்கு வந்து அதை பாடிருந்தாருன்னா அந்த மயிலாப்பூர்ல அந்த பூம்பாவை அழைத்த வரலாறை சொல்லி அந்த சிவனுடைய திருமகனே நீ என்று முடித்து விடுவார் பிள்ளை தமிழ் நல்லா இருக்கும் அதே மாதிரி திருநாரையூரில் இருக்கிற முருகனை பாட வந்த அந்த கஷேத்திர கோவ பிள்ளை தமிழில் அந்த ஆசிரியர் சொல்லுவதை நாம் இப்பொழுது கவனிப்போம் வர் திருமுறை முகில் போல் பொழியும் ஒரு திருமுறை கண்டு எடுக்கச் சோழன் முக்காலத்தின் இயல்பு உணர்ந்த முத்தர் நம்பியாண்டார் நம்பி மூவர் திருமுறை கண்டெடுக்க தோணும் உக்காலத்தின் இயல்பு உணர்ந்த முத்தர் நம்பியாண்டார் நம்பி தாழ் புகழ வேதித்த பொதகாதியெல்லாம் பொற்பார் மோத மோதகாதி எல்லாம் பொருந்த புதிக்கையால் எடுத்து புசிக்க அவர்தாம் பின் கேட்க ஐயா பார்த்தான் இந்த தேவாரம் எப்படி கிடைக்கும்னு போக்கும்போது இந்த பிள்ளையார் இந்த நம்பியாண்டார் நம்பிக்கிட்ட பேசுறார் அவர் கொடுக்கிற உணவெல்லாம் உண்கிறார் என்று சொன்ன அவரை பிடிச்சாதான் சரிப்படும் நினைச்சா இந்த சோழம் போய் கேட்டான் அந்த வரலாறத்தான் சுவாமி சொல்ற அப்படியே மகள் ஐங்கர்தோல் கரகதபை வாயு சிக்கல இருக்குது என்றே இந்த சிக்கலை பிள்ளையார் சொல்லிவிட்டார் சேம்பரத்துல வாயு சிக்கல இருக்குன்னு எங்க இருக்குன்னு இவங்க போய் திகச்சு நிக்கிற வேலையில அந்த மேல கோவுராசு பக்கத்துல மேல பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் இருக்கும் அதுக்கு திருமுறை காட்டிய விநாயகர் என்று பேர் அந்த விநாயகர் சொல்லி திருநாறு ஒரு விநாயகர் சொல்லி இங்கே வந்து விட்டார்கள் இங்க ஒரு விநாயகர் உட்கார்ந்து இவர்கள் எங்க இருக்கும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் அந்த விநாயகர் அதோருக்கு பாருன்னு காட்டினாராம் இப்போ அந்த பிள்ளையார் இருக்கிறது திருமுறையை காட்டிய விநாயகர் என்று பேர் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா மேற்கு கோபுரவாசல் வழியா உள்ளே வந்தீங்கன்னா உள்ள கனகசபைக்கு போகும்போது மேற்கு கோபுரவாசல் வழியா உள்ள வந்தால் மேலே பார்த்தால் அந்த பிள்ளையார் இருக்கும் இப்போ அந்த பிள்ளையார மறைத்து வைத்து இருக்கிறார்கள் அங்கே இருக்கிறவர்கள் அஞ்சு மாசத்துக்கு முந்தைய சேமர்த்தா அந்த பிள்ளையார காணும் அது என்னமோ டெக்கரேட் பண்றேன்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளையார மறைச்சு விட்டான் அதே மறைச்சாங்களோ அது யார் கேட்கறது இல்லையா அங்க இருக்கிறவங்க கேட்கணும் நாம கேட்டாக்க நீ யாரும் இல்லையா அந்த பிள்ளையார மறைச்சுட்டு வேற என்னத்தையும் வச்சிருக்காங்க அந்த பிள்ளையார்தான் அங்க காட்டுச்சு அப்போ நமக்கு பிள்ளையாருக்கும் நமக்கு இந்த சேவாருக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கும் போறவர் ஆமா அதத்தான் அதை சொல்றாரு கனகதமை வாயு வந்தே அருள திருமுறையால் வையம் எல்லாம் வாழ வைக்கும் சிகடும் நாரயூர் குமார வையமெல்லாம் வாழ வைக்கும் நல்ல சொல் இருமுறை வாழ்ந்துவிடும் என்ற கருத்து இதுல வருகிறது நாம கவனிக்கணும் சைவர்கள் கூட நீங்க தேவாரத்தை விரும்பவில்லை என்பதுதான் என்னுடைய எண்ணம் நீங்க என் மேல வருத்தப்படக்கூடாது இல்லையா நாங்க பிரிமா இருக்கிறோங்கிறதுக்காக நீங்க செயல் செய்தா தருதான் செயல் அது வந்து விட்டால் இல்லையா ஆமா வரவில்லை என்பதுதான் என்னுடைய நோக்கம் வரணுங்கிறது நோக்கம் குறை சொல்லுவது என்பது என்னுடைய நோக்கம் அல்ல நீங்களும் திருமுறையிலே அன்பு செலுத்துங்கள் அது உங்க நூல் இல்லையா நமக்கு வட மொழியில வேதம் தான் நமக்கு நூல் தமிழ் மொழியில எடுத்துக்கிட்டு போது தேவாரதி வாசகம் தான் நமக்கு இல்லையா ஆமா இதை வேணா இதை வச்சுக்கோ அதை வேணா அதை வச்சுக்கோ இல்லையா ஆமாம் திருமுறையால் வையமெல்லாம் வாழ வைக்கும் திகழும் நாரயூர் குமராம் சிற்றில் இதையேலே தெய்வக்குறப்பெண் மணவாழ சிறியே சிற்றில் இதையேலே இந்த ராகத்துக்கு சண்முகப் பிரியான்னு பேரு இன்னைக்கு சட்டி இல்லையா சண்முக பிரியா பாடிவிட்டேன் ஒரே ஒரு திருப்பூர் பாடி பதன மிக வேட்டி மரவாதே மனது மிக வேட்டி மரவாதே I don't know. எாயிரத்தி இருநூத்தி பாடல்கள் கிடைத்து விட்டது நான் ஒரு நாள் ஏ பி ஸ்டுடியோவுக்கு போயிருந்தேன் தேவாரம் ஒரு கேசட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அங்க போய் ஒரு தேதியை சொல்லி இந்த தேதி எனக்கு ரெக்கார்ட் பண்றதுக்கு நேரம் கொடுப்பீங்களான்னு கேட்ட ஒரு மாசத்துக்கு என்ன கேட்காதீங்க போயிட்டு வாங்க ஒரு மாசம் கழிச்சு வந்து கேளுங்க சொல்லிட்டாங்க எனக்கு தூக்கிவாதி மாசம் வரைக்கும் ஒரு தியேட்டர்ல இடம் கிடைக்கலன்னு சொல்றாங்களா ஒரு மாசமா என்ன பண்ண போறீங்க ஒரு மாசமா கிடையாது ஏதோ ஒரு மத அவர் சொல்லி அந்த மதத்தின் பேரை கூட நான் சொல்ல விரும்பல ஒரு மதத்தை சொல்லி அந்த மதநூல் பூரா எடுக்கிறார்கள் எடுக்கிறார்கள் அதனை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால உங்களுக்கு இடம் கிடையாது அது ஒரு மாசம் ஆகும் போயிட்டு அடுத்த மாசம் அப்போ நான் நினைச்சேன் நம்ம மத இப்படி எடுக்க எவனாவது வருவானாடா எவனாவது தேவாரம் பூரா எடுப்பானா யாராவது பொதுவார வச்சு பாட சொல்லுவாங்களா இந்த தமிழ் மக்கள் காதல் இந்த செல்வ மக்கள் காதல் இந்த தேவாரம் கேட்குமா அப்படின்ட்டு எண்ணிட்டு வந்தேன் நான் எண்ணுனது கிட்டத்தட்ட எழுபது பங்கு பலித்திருக்கிறது மாணிக்கவாசகர் திருவாசகம் முழுதும் பாடிவிட்டேன் இருக்கு சுந்தர தேவாரம் முழுதும் வந்து விட்டது திருஞான சம்பந்தருடைய தேவாரத்துல இருபது பதிகம் பாடியிருக்கிறேன் எனக்கு நான் புத்தகத்துல முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு பதிகம் என்று பார்த்ததாக எனக்கு நினைவு ஆனா இந்த குறிப்பில் முன்னூத்தி இருபத்தி ஆறு நம்ம தான் எழுதியிருக்கிறேன் நான் எழுதினதையும் தப்பு இருக்கலாம் சொல்ல முடியாது இல்லையா எழுதினவன் படிச்சவன் பாட்ட கெடுத்த அப்படி எழுதினாலும் எழுதினாலும் இருக்கலாம் நான் புத்தகத்துல முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு பார்த்ததாக நினைவு அதுல நான் ஒரு பதினாறு ரெக்கார்ட் பாடணும் பாட்டேன்னா தனியார் சம்பந்த தேவாரம் முழுகும் காசட்ல வந்துவிடும் இந்த புண்ணியத்தை செய்தவர்கள் பெரிய பணக்காரர் செய்திருக்கா இருக்கீங்களா எத்தனையோ செய்வத பணம் இருக்கிறது இல்லையா செய்வத்துக்காக இருக்கிற நிலைக்கணன்கள் எத்தனையோ இருக்கிறது அவர்கள் தான் செய்யல ஒரு ஒரு ஒலிப்பதிவு கம்பெனிக்காரனே செய் அதான் ஆச்சரியம் ஆமா சுவாமி எப்படியாவது இந்த மூவரு சேவாரத்தையும் பாடி கொடுத்துருங்க சுவாமி அப்படிங்கிறான் அந்த அவருக்கு என்ன வயசு ஒரு எழுபத்தாறு இருக்கலாமா அந்த ரெக்கார்ட் கம்பெனிக்காருக்கு இல்ல நாற்பது வயசு இருக்கும் அவ்வளவுதான் ருத்ராஷம் போடுறது விபூதி பூசுறது இல்லை அவரு போது இந்துதான் என்ன எண்ணம் பார்த்தீங்களா அதைத்தான் நாம பாராட்டோம் நிச்சயமாக அது அவ்வளவும் சொல்றாங்க அழியாத சொத்து நான் சொல்லி இருக்கிறேன் என்ன ஒன்னு ரெண்டாவது டிஸ்கல வருமான வந்துவிடும் என்று சொல்லி இருக்கிறார் நான் கிட்டத்தட்ட தேவாரம் இதெல்லாம் சேர்த்து முன்னூத்தி ஐம்பது காசத்துக்கு மேல பாடியிருக்கேன் அருப்ப அருப்பா எல்லாம் சேர்த்தா இல்ல அவ்ளும் இவ்வளவு கையில கிடைத்த உடனே என்று எழுதியிருந்தது எழுதியிருந்தது பக்கத்தில் இது என்ன புறநீர்மை மூலா எழுதியிருக்கேன் அவரு கேட்ட போது எங்களுக்கு எல்லாம் ராகம் என்று சொன்னால்தான் தெரியும் இதெல்லாம் என்னமோ இருக்க என்ன பண்றது அழிச்சுடலாமா எப்படி அழிக்க முடியும் என்ன செய்யறது டார்ட் கேட்கலாம் டார்கிட்ட கேட்டா பதில் வரும் என்று எண்ணினான் தெய்வ மனிதன் பதிகங்கள்ல பாக்கிய காண முடியல கேட்ட போது தானே கேட்டான் அவனைத்தானே கேட்க முடியும் அவன்கிட்ட கேட்டா தான் ஒழுங்கான பதில் வரும் மனிதன் மாராக பதில் தான் வரும் நிச்சயமாக நாங்கூட சில விஷயங்களை மனிதன் விரும்பறதில்லை தெய்வத்தி போய்கிட்டே இருந்தாட்டு தீர்ப்பு வந்தாலும் சரி வராட்டி போறான்னு கவலைப்படுறதில்லை ஆனால் அந்த நம்பிக்கை என்ன பரவாயில்ல அந்த மாதிரி கேட்டா நடராஜா பெருமானே உனக்கு இவ்வளவுதான் பதிகம் கிடைத்தது உனக்காக வைத்திருக்கிறேன் என்று சொன்னாயல்லவா அதிலே வந்து குறிப்பிட்டிருக்கிறது இதனை எப்படி பாடுவது யார நான் கேட்பேன் ஒழுங்கா கேட்டா ஒழுங்கா பதில் வந்து நாமளும் ஒழுங்கா கேட்டா பதில் சொல்லுவான் போல இருக்கு அதத்தான் குந்தக்குடி அடிகளார் சொல்லுவார் கோயிலுக்கு போனா தேவாரம் பாடு திருப்பூர் பாடு இல்லையா ஆமா அத சொல்லுவார் இவர் திருமூல தேவர் பாட்டவி காட்டுதுமே என்று அது தேவாரத்தில் கூட பாட்டவி என்று ஒரு இடத்துல வருகிறது நான் அதை குறிப்பு எடுத்து வைக்காம போய்விட்டேன் சமுதந்திர தேவாரத்திலே பாட்டவி என்று சொல்லே வருகிறது சுவாமிக்கு அடிப்படைக்கு நிறைவு இருக்கும் எனக்கு குறிப்பு எடுத்து வைக்க மறந்து விட்டேன் அதனால கோயிலுக்கு போயின் பாடு பாடினாக்கா அவன் காதலை கேட்பான் வாய மூடிட்டு போனீங்கன்னா அவன் காதை மூடிட்டு போயிடுவான் அப்படி குண்ட குண்டு அடிகளார் இதுல இருந்து என்ன தெரிகிறது கோயிலுக்கு போனா நம்ம அவன்கிட்ட வாய திறந்து சொல்லணும் பாத்தால சொல்லி விடலாம் அல்லது வாய திறந்தாலும் சொல்லணும் கிடையாது சொன்ன மாதிரி குண்ட குண்டு சொன்ன மாதிரி நம்ம வாய முடி போறோம் அவன் காதை மூடிட்டு போயிடுவான் அவ்வளவுதான் இல்லையா அதத்தான் பெரியவர் சொன்னார் நீ பன்னிரெண்டு செவியையும் ஆருக்கோ கொடுத்து விட்டாயே நான் சொல்லுகிற குறையை நீ எப்படி கேட்பாய் என்று அப்ப குறையை சொல்லுகிறது என்பது ஒரு வழக்கம் நம்ம நாட்டில் இருந்திருக்கிறது இப்பதான் சோழன் வாயை திறந்து கேட்டான் நடராஜ பெருமான் சொன்னானா எருக்கத்தம்புலியூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது அதுக்கு இப்ப ராஜேந்திரன் பட்டினம் என்று பேர் அந்த ஊருக்கு அந்த ஊர் திருஞான சம்பந்தர் கூடவே யாழ் வாய்ச்சி கொடுந்தார் ஒரு யாழ்ப்பாணர் திருஞா சம்பந்தர் பாடும் போது கூடவே யாழ் வாய்ச்சிக் கொடுந்தார் அவர் மனைவி மதங்க சூழாமணிய அவர் பிறந்த ஊர் எருக்கத்தம்புரிய நான் அந்த ஊருக்கு போயிருக்கேன் இல்லையான்னு கூட எனக்கு ஞாபகத்தில் இல்ல ஒரு காலத்துல பாடல் பெற்ற கேத்திரங்கள்லாம் தரிசனம் பண்றதுன்னு போனோம் ஒரே நாளில் பத்து கோயில் பார்த்தா எல்லா கோயிலும் ஒரே மாதிரி இருக்கு எந்த கோயிலுக்கு நினப்பு இருக்குமா நினப்பு இல்ல இல்லையா ஏதோ ஒரு ஊருக்கு போய் ரெண்டு நாளாவது அந்த ஊர்ல தங்கி இருந்து அந்த தீத்திரத்துல தங்கி இருந்து தீர்த்தத்துல மூழ்கி அப்படி எல்லாம் இருந்து வந்தம்னா அந்த ஊர் நினைப்பு இருக்கும் ஒரே நாளில் கார்ல ஏறி இந்த ஊர்ல பார்த்து ஒன்னு அடுத்த ஒண்ணு அடுத்த ஒன்னு போயிட்டே இருந்தா எல்லா ஊரும் கும்பிட்ட புண்ணியம்ன தவிர எப்படி அந்த ஊர் இருந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது நேற்று ஒருத்தர் கேட்டார் ஆவிடையார் கோயிலுக்கு எப்படி போறதுன்னு ஆவிடாரு கோயிலுக்கு எத்தனைய தூரம் நான் போயிருக்கேன் காரில போயிருக்கேன் பஸ்ல போயிருக்கேன் போற வழி சொல்ல தெரியல எனக்கு காரணம் என்ன நான் ஒழுங்க அந்த பஸ் பிடிச்சி அங்க திண்டாடி தெருவிலிருந்து ஏறி போயிருந்தேன்னா எனக்கு ஞாபகத்துல இருக்கும் நான் தலைவரா உட்காந்துறா காரை ஓடிட்டு போறேன் கொண்டு அங்க நிறுத்துறாங்க ஆவிடா திருமணம் போற வழி தெரியுது இல்லையா சொன்ன அறந்தாங்கி போய் போகணும் போட்டுக்கிட்டு போயிட்டு வந்து அதே மாதிரி இங்க திரு எருக்கத்தம்புரியூர் என்பதுதான் அந்த யாழ்ப்பாணர் பிறந்த ஊர் அந்த பரம்பரையில் வந்த பெண்ணுக்கு ஒருத்திக்கு இதை எப்படி பாட வேண்டும் என்பதை தகுதியை நான் கொடுத்திருக்கிறேன் அவளுக்கு அவளிடம் சென்று இதனை கேட்டு தெரிந்துகொள் என்று சொல்லிவிட்டான் நடராஜ பெருமான் அந்த அற்புதமான ஊர் திரு எருக்கத்தம்புலியூர் பாடல் பெற்ற கேத்திரம் திருஞான சமுதருடைய ஆழ்வாட்சி சாமி அப்படி போயிட்டு வரும்போது அந்த ஊருக்கும் போய் பதியம் பாடியிருக்கிறார் இது அற்புதமான சொல்லு ஒன்று வருகிறது பித்தாபிரைசூடி என்ற சொல் அதுல வருகிறது இந்த தேவார் திருஞானசமுந்தர் தேவார் தான் என்ற சொல் வருகிறது நாமல்லாம் என்ன பித்தாபிரைசூடிங்கிறத சுந்தர்தான் பாடியிருக்கிறார் ே அவர் திருஞ்சாம் நூற்றாண்டில் இருந்தவர் திருஞான் சமுதர் ஒன்பதாவது நூற்றாண்டில் இருந்தவர் சுந்தரர் இல்லையா பித்தா என்று பாட என்று சொல்லிவிட்டான் அவன் பித்தா பரிசூடி என்று பாடிவிட்டான் இந்த சொல் ஆட்சி இங்கு இதுல வருகிறது அந்த ஊர் தேவாரம் பின்னோர் பெருமா பின்னோர் பெருமானே அ <laughs> விடையூர்தி பெண் ஆன் அழியாகும் பித்தா பிறசூடி பித்த பிரை சூடி என்னார் எருக்கத்தம்புலியும் மகிழ்ந்த அண்ணா எனவெல்லாருக்கு வினைதானே பின்னோர் பெருமானே விகித விடையூர்தி பின்னோர் பெருமானி விகித விடையூர்தி பெண்கள் அறியாத பித்தா பிறகு பின் தூடி கிழநார் எது கேட்கும் புரியூர் மகிழ்கு கிழநார் எது கேட்கும் புரியூர் மகிழ்குந்த அழுநாய வந்த அழைய வினைதானே அழு அடையாத்தானே உடனே அந்த எருக்கத்தம்புரியூருக்குப் போய் அந்த பெண்ணின் நல்லாலை அழைத்துக் கொண்டு வந்து சிதம்பரத்திலே நடராஜ பெருமான் சன்னிதியிலே அந்த அம்மாவை ஒரு ஆசனத்து மீது அமர்த்தி எல்லோரும் வணங்கி அம்மா தேவாரத்து எப்படி பாட வேண்டும் என்று ஆண்டவனை கேட்டபொழுது ஆண்டவன் உன்னைத்தான் சொன்னார்கள் எங்களுக்கு பாடிக்காட்டு என்று வேண்டினார்கள் அந்த அம்மா பாடி காட்டிய முறைதான் இப்பொழுது இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா உண்டு என்பது நான் சொல்லிவிட்டேன் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா சொல்லித்தான் இல்லையா நிச்சயமா அப்படித்தான் அந்த முறை பாடிக்கொண்டு பாடிக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஓதுவாமூர்த்திகள் அதுலேயே மங்கையற்கரசி ஒரு நாள் நான் இங்கே பாடி காட்டிவிட்டேன் அதனால இன்னைக்கு இந்த மங்கையற்கரசி வேண்டாம் நான் இன்னையே ஒரு தடவை நான் அந்த மங்கையரசியை அங்கே பாடி காட்டினதால மீண்டும் அதனை நான் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி புறநீர்மையில சுந்தர பாடிய புறநிர்மை ஒன்று நான் நினைவுக்கு சொல்ல கடப்பான் சுந்தரமமூர்த்தி சுவாமிகள் அது இந்த பௌளி அப்படின்னு ஒரு ராகம் ஆனால் புறநீர்மை என்ற பண்ணுக்கு என்ன ராகம்னு எழுதி வைத்திருக்கிறார்கள் கேட்டா பூபாலம் அப்படின்னு எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் பாடுகிறது என்னமோ பூபாலத்தை பாடு பவுடிங்கிற ராகத்தை தான் பாடுறாங்க இந்த ராக சற்றே நமக்கு வேண்டாம் என்று நீங்கள் எண்ணிருக்கலாம் இருந்தாலும் நான் சொல்ல கடமை யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் எங்கேயாவது இருந்தாங்கன்ன ஓஹோ இப்படி சொல்றாரு அவரு என்று எண்ணக்கூடும் அதனால் சொல்ல வேண்டிய கடப்பாடு இந்த பூபாலம் என்கிற இப்ப பெரும்பகுதி யாரும் பாடுவதில்லை பவுளி ராகத்தான் பாடி இத பூபாலம் சொல்லிடு பூபாலமும்வுளியும் ஒரு நாள் கைலக்குருமணின்னு ஒரு சன்னிதானம் இருந்தார் தருமபுரத்தில் இப்ப இருக்கிறவருக்கு முந்தி இருந்தவர் அவர் தேவாரம் படித்தவர் தேவாரத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர் தண்டமான தேசியில் வச்சு தேவார ரெக்கார்ட் எடுத்தார் அவர் காலத்துல தேவாரம் எல்லாம் பதவுரை பொழிப்புறையோட வெளிவந்தது பன்னிரண்டு திருமுறையும் வந்ததுன்னு நினைக்கிறேன் சில காப்பிகள் என்னிடம் இருக்கிறது தேவாரத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள் சுருங்க சொல்ல போனா நாம் பாடுகிற முறையெல்லாம் அவர்களுடைய போதனைதான் எங்க வாத்தியார் சொல்லிக் கொடுத்தது கொஞ்சம் இப்படி பாடு அப்படி பாடு என்று அடிக்கடி என்னை அறிவுறுத்தி சொல்லுவார்கள் நாற்கால உதா தேவாரம் பாட ஆரம்பிச்சோம்னா கால தூக்கி மேல வச்சுக்குவார் கீழே கால தொங்க போட்டு கேட்க மாட்டார் அப்படி தேவாரத்தை பாட கேட்டு விட்டு சும்மாவே அனுப்ப மாட்டார் என்ன சும்மா அனுப்புன நாளே கிடையாது ஒரு நாள் பட்டு உடுத்து தோல் போர்த்து என்று ஒரு தேவாரம் இருக்கு இத பாடின இருடா நீ இடுப்புல கட்டிக்கிறது பட்டு வச்சிருக்கியாடா அப்படின்னு கேட்டார் பட்டு தோல் போர்த்து அப்படின்னு பாடி இருந்தேன் இழுப்பு கட்டி பட்டு வச்சு கேட்கு கேட்டார் இல்லன்டா அப்ப இல்ல இப்ப வேணாம் இருக்கு இல்லன்ட்டா ஏன் அடராதா ஒரு பட்டு வேட்டி எடுத்து கொடுத்து கடிட்டு பாடுறா அப்படின்ட்டார் என்னுடைய ஆய்வுல வேற ஒருத்தரும் அப்படி சொல்லவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து நம்ம படிப்பு முடிஞ்சது ஐம்பத்தி ஒண்ணு ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் பாடிட்டு இருக்கேன் ஆமா அப்புறம் ஒரு நாள் பாடி இருந்த நன்மையை சொல்லணும் இல்லையா பாடி முடிஞ்ச அவரு என்னத்தையோ அப்படியே எடுத்து மடிச்சுக்கிட்டே இருந்தார் அப்படியே பணம் கணவச்சு மடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உடியில வந்து விழுந்துல்ல சொன்னாக்கும் எடுத்துட்டு போய் வீட்டுல போய் பார்த்தாக்க ஒரு பச்சைக்கள் மோதிரம் ஆமா அப்படி எல்லாம் தேவாரத்தில் மிகுந்த போயிடு ஒரு காசிக்கு அவர் போயிட்டு வரும்போது பட்லாஸ்ல போயிட்டு இருந்தார் நான் மந்திர மாதம் பாடி அவருடைய எண்ணத்துக்கு சொல்றேன்டா கோபாலு எனக்கு கோபாலன்னு ஒரு செல்ல பேர் கோபாலு பட்லாஸ் அந்த சீட்டு கீழே ஒரு பெரிய பெட்டி வளபரிய நாகப்பட்டினம் ட்ரங்க்னு பேர் அதை எடு அப்படின்னா எடுத்த அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டார் என்ன இருக்குன்னு கேட்டோம்னா என் பயிற்சியாக இருப்பதை என்ன விட்டு போகுமா நிறைய தொட்டு இருக்கும் அப்படின்னு சொன்ன தொட்டு சாவி குடுத்த துறைய சாவியை குடுத்த துறந்து பார்த்தா அந்த அது பூரா சாமிக்கு சாத்தன விபூதி காசியில சுவாமிக்கு சாத்தனை விபூதியை பூரா அப்படியே வாடி அதுக்குள்ள இப்ப நாம என்ன பண்ணுவோம் வீட்டுக்கு போனா விபூதி பைய வெளியில வச்சுட்டு துட்டு பைய அரை மாதிரி வச்சு பூட்டுவோம் நானும் அப்படித்தான் செய்வேன் நீங்களும் அப்படித்தான் நிச்சயமா செய்வீங்க இல்லையா ஆமா அவர் இந்த பொட்டி நிறைய விபூதி வச்சு பூட்டி வச்சிருக்காரு சாவி சாமி சரி அப்புறம் அந்த பட்லா சீட்லயே ஒரு பக்கமா ஒரு துண்டு போட்டு மூடி இருந்த இந்த துண்டு போட்டு மூடி இருக்க அதுல என்ன இருக்குன்னு கேட்டார் நான் ஒண்ணுல தோத்து போயிட்டா அதுல என்ன கட்டில கட்டு கட்டா போட்டு வச்சு துண்டை போட்டு மூடி வச்சிருக்கிறார் வெளியில இருக்குது பணம் வெளியில கிடைக்க விபூதி உள்ள இருக்கு அப்படி ஒரு பெரிய புண்ணியமான் காசிக்கு போன உடனே இறந்தார் அவர் காசியில இறக்க முத்தின்னு சொன்னாங்கல்ல காசியில போனார் அவர் அவர் என்ன பண்ணினார் ஏண்டா இந்த மங்கையர் கரசி தேவாரம் பாடுன்னு சொன்னார் நான் பாடு பாடின போது இது என்ன ராகம் கேட்டார் பவுடின்னு இது பூபாலம் சொல்லுவாங்கல்ல நீ ஏன் பவுடியில பாடுற அப்படின்னு கேட்டார் சொன்னே அப்படித்தான் எல்லாரும் பாடிட்டு இருக்கிறாங்க இப்போ நாங்க வந்து காமவர்தனின்னு ஒரு ராகம் பாடுவோம் கேட்டா பந்து வராளின்னு சொல்லுவோம் ஆமா கேட்டா என்ன சொல்லுவோம் பந்து வராளின்னு சொல்லுவோம் நாங்க பாடுற ராகம் காமவர்தனி இதுதான் உண்மை இதெல்லாம் நாங்கள் வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க உடையது விளம்பே இருந்தாலும் சொல்ல வேண்டிய வருகிற சில வேலையில இல்ல பவுளி பாடிதான் நாங்க புறநா சொல்லுவோம் பவுலின்னு சொல்லுவோம் அப்ப புறந்மை என்பது பூபாலத்துல பாட வேண்டாமோட்டா பாடத்தான் வேணும் என்னமோ அதுல நாங்க முயற்சி பண்றது இல்ல பாடுறது இல்லை போய் முயற்சி பண்ணி நாளைக்கு வேண்டாம் நாளா அன்னைக்கு வா நீதான் சங்கீதம் படிச்சிருக்கீங்களா தெரியும் இல்ல பூபாலராக உனக்கு தெரியும் இல்லன்னு கேட்டார் தெரியுமாட்டா தெரியும் ஆனா பாடுறது இல்லைன்ட்டா முயற்சி பண்ணி நாளாண்மைக்கு வந்து பாடி காட்டு கடவுளே கடவுளே நான் என்ன பண்ணுவேன் புதுசா ஒரு ராகத்தை பாடி பாக்குறதுங்கிறது லேசா முடியாது தெரிஞ்ச ராகமே இப்ப நான் பாடி கட்டுற வந்து ராகதா குணபூஷணம் இருக்காங்களா இங்க குணபூஷன தெரியும் இல்லையா உங்களுக்கு தெரியும் அவர் வந்து சப் இன்ஸ்பெக்டர்களுக்கு எல்லாம் இருந்த ஸ்கூல்ல வாத்தியாரா இருந்தவர் சப் இன்ஸ்பெக்டருக்குலாம் ஸ்கூலுக்குல்ல வேலூர்ல அதுல வாத்தியாரா இருந்தவர் அந்த வேலையை விட்டுட்டு கதா பண்றதே சரின்னு பாரி யார் பேரு கதக்காலம் சொல்லி எண்பத்தோரு வயசு அப்பர் மாதிரி அவருடைய பையன் தான் அவருக்கு சங்கீதமும் தெரியும் தான் அவரை கூப்பிட்ட சரி காதான் சொல்றோம் மங்கையக்கரசி வளபகோன் பாவை வரிவளை மடமா பங்கயச்சல்வி பணி செய்து நாள் தோறும் பரபரூருவன் வேதமும் பொருள்களு அந்த நீ தன்னொருங்க ஆலவாயும் இதுவே இதை பாடின உடனே ஏகாதச ருத்ராட்சம் சொல்வது பதினோரு முக ருத்ராட்சம் முகம் கொண்ட ருத்ராட்சம்னா ருத்ரனுடைய கண்ணிலிருந்து வந்த நீர் அதுதான் அது என்பது அதுதான் ருத்ராட்சம்னு பேர் ருத்ராட்சத்தை ஒருத்தம் போட்டுக்கிட்டு போனான்னா நல்ல பாம்பு வந்தா கூட அவனை பார்த்து ஏட்ட ஓடி போய்டும் அதனால்தான் காட்டில இருந்த மகரிஷிகள் ருத்ராட்சம் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ருத்ராட்சம் மகிமை புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க இப்ப நாம நாட்டுல போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது மிக முக்கியம் இப்போ இங்க நல்ல பாம்பு வராது வாரியார் சொல்லுவாரு நட்டுவாக்குடி நல்ல பாம்பு அவன் கட்டுவிடிய அப்படிம்பாரு நீங்க இருக்கிற மனிதன் போற அப்படி இருக்கான் பாரு இந்த நல்ல பாம்புலாம் ஏட்ட போன சார் இல்லையா அதுல முப்பத்தி ரெண்டு ருத்ராட்டம் சேர்ந்தது ஒரு மாலையை கொடுத்தாரு என் கையில முப்பத்தி ரெண்டு ருத்ரா ஒரு ருத்ராட்சம் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் போகும் ஒரு ருத்ராட்சம் கிடைச்சால் அதை வாங்கினா ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்கிடலாம் நிச்சயமா கிடைக்கிறது கஷ்டம் அந்த ருத்ராட்ட மாலை காலையில் எடுத்துக்கொண்டு போட்டுக்கடா ஆமா அப்படி ஒரு அபூர்வமான ஒரு உத்ராட்டம் வெளியில எடுத்துட்டு வர்றதே இல்லை கையை விட்டு எடுத்து போடுறாங்க எடுத்து போடுறான் டைரி எல்லாம் போயிடுது அதனால இந்த மாலையும் திரு போறான்னு சொல்லி விட்டு அதை எடுத்துட்டு வரதில்லை வீட்டோட சரி வீட்டுல பூசை பண்ணும் போது போட்டுக்குவேன் அங்கேயே வச்சுட்டு வந்துடுவேன் போன வராத அதே மாதிரி வாரியாருக்கு ஒன்று கொடுத்தாரு வாரியார் எங்கேயோ கட்டி வச்சுட்டு லட்டரி போயிட்டு வரதுக்குள்ளே அவன தூட்டு போயிட்டான் திரும்பி அவரால வாங்க முடியல இந்த மாலை ஆமா வாரியார் சாமிக்கே வாங்க முடியலன்னா நான் எங்க வாங்க போறேன் அப்படி ஆக இந்த பௌளி ராகத்துலதான் அதை பாட வேண்டும் என்று இப்பொழுது நியதி இருக்கிறது இந்த பொண்ணு பாடி காட்டின நான் சொல்றேன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வடிவுடை மழுவேந்தி என்று ஒரு தேவாரம் பாடியிருக்கிறது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு நாள் விடியற்காலியில புறப்பட்டு விருத்தாஜலத்துக்கு போய்கொண்டிருக்கிறார் அப்படி போய்கொண்டிருக்கும்போது ஒரு நாலு ரோடு சேர்கிற இடம் கைகாட்டி மரம் இல்ல போன்றிருக்கு அப்போ விடிய கால வேலையில அங்க ஒரு பிராமணன் நிக்கிறான் சுந்தரருடைய வரலாறுல கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு இடத்துல சிவன் வருகிறான் அவர் பாட்டை கேட்கறதுக்கு பாட்டுக்காரன் சிவனை தேடி ஓடுவான் சுந்தரனை தேடி உடியாந்தான் சிவன் பாட்டை கேக்கிறதுக்கு சுந்தரருடைய வரலாறு வரும்போது நான் உங்களுக்கு அது நிறைய நான் உங்களை சொல்லி காட்டுவேன் நினைவூட்டுவேன் அப்படி இடத்துல வந்தா அதுல இது ஒரு இடம் அங்க ஒரு பிராமணர் என்ன ஐயா விருத்தாஜலத்துக்கு இப்படி போலாமா அதுக்கு அவர் சொன்னாரா இல்ல இல்ல இந்த வழியோட போனா குடலையாத்தூர் போலாம் நானும் அங்கதான் போறேன் நீயும் வா அப்படின்னுட்டார் இவர் என்ன சொல்லியிருக்கணும் ஓய் இப்ப புத்தி இருக்காயா இல்லையா இப்படி சொல்லலாமா நீ நான் வித்தார்த்து கேட்டா கூட ஆட்டூர் வை சொல்றிய கிடையாது ஏன் முழு முதற் போய் பேச முடியாது நான் போற நீ வாழ்த்து அவர் பின்னாலேயே விரும்பிட்ட கூடலையாற்றூருக்கு அருகாமையில போன அவர் மறைந்து விட்டார் ஏன் கூடலை ஆற்றூருக்கு அழைச்சுக்கிட்டு வரணும் அவரை எண்ணம் நம்ம திருப்பதியில வந்து அவன் பாடட்டும் அப்படின்னு நினைச்சிருக்கிறார் அவர் போய் பார்த்தாரு அந்த ஊர் போய் முடிஞ்ச உடனே கோயில்கிட்ட பண்ண உடனே அந்த வந்த பிராமணனை காணும் பாட்டுக்காக தான் வந்தியா வடிவுடை மழுவேந்தி மதகரி திருவேடும் அப்பட பொ பாடின யாரு பாணர் மரபுல வந்து வள்ளி ஒருத்தி பாடி காட்டின இன்னைக்கு அப்படித்தான் இந்த ஓதுவார்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் வடி ஓடை மழு மதகரி மதகூரி போர்த்து படிவோத்தை மழு வேந்தி மதகாரீரி போர்த்து பொடிய கொடியூவில் அடிகள் யி போ அதிசயம் அரிய கொடிய ிகள் போ அதிசயம் அ பகல்ல பாட வேண்டிய பெண்கள் இரவிலே பாட வேண்டிய பெண்கள் என்று வகுத்திருக்கிறார்கள் அதை யார் வகுத்தான்னு எனக்கு தெரியாது அதில் எழுதியும் வச்சு வைக்கல இன்னார் தான் இப்படி வகுத்தார்கள் என்று எழுதி வைக்கல பகல் பண் இராப்பண் பொதுப்பண் என்று வகுத்து வைத்திருக்கிறார்கள் பகல்லே பாடக்கூடிய பெண்கள் பன்னிரண்டு இரவிலே பாடக்கூடிய பெண்கள் ஒன்பது பொதுவாக எப்பொழுதும் பாடக்கூடிய பெண்கள் மூன்று இந்த இருபத்தி நாலு பண்ணுதான் அதுல இருக்கிறது தேவாரத்தில் திருவிசப்பா என்று ஒரு நூல் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அதுல வந்து ஒரே ஒரு பெண் கூட இருக்கிறது சாடரபாணி என்று அத ஒரு தடவை இந்த மேடையில இந்த வடபழனியில வேலாயுத ஓதுவார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் அது பாடிக்காட்ட வந்தார் எல்லாருமா சேர்ந்து அவரை பாடி காட்டாமல் விட்டு விட்டார்கள் அவரை போயிட்டார் இதுவரைக்கும் நாங்க பாடல நே நிறைய பாடப்படுறேன்னு சொன்னே அவரை பத்து பேசாம இருந்துட்டு போயிட்டார் அப்போ எனக்கு சிற்றறிவு நான் அவரை விட்டுட்டேன் இப்ப இருந்தார்னா நிச்சயமா அவரை நமஸ்காரம் பண்ணி அந்த பாட சொல்லி கேட்டிருப்பேன் இப்ப தேடி பாக்கிறா அவர் இறந்து விட்டார் கிடைக்குமா பொச்சு அந்த சாதரபாணிங்கிற பண் எப்படி பாடப்பட வேண்டும் என்பதை தெரியாமலே போய்விட்டது எனக்கு தெரியாமலே இருக்கிறது அது ஆக இந்த புறநீர்மை என்பது பகல்லே பாடப்பட வேண்டியது நாயன்மார்கள் அந்த வேளையில பாடியிருக்கிறார்களா என்று பெரிய புராணத்தை எடுத்து பார்த்தேன் நான் தேக்குதார் அடிப்பொடி என்று பேரு டி ராமச்சந்திர ஐயர் அவர்களுக்கு அவர்களுக்கு எதுக்கு நான் சொல்றது கொஞ்சம் பயமா இருக்கு திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தை பெரிய புராணத்தை எடுத்து பார்த்தால் நிச்சயமாக திருப்புவனத்திலிருந்து விடியகாலம் எந்திரிச்சு தான் வந்திருக்கிறார் அவர் வந்தபோதுதான் அந்த கோபுரத்தை பார்த்துதான் திருகாலவா என்று அவர் மந்திரி சுட்டிக்காட்ட இவரும் மங்கையசியார் பாடினார் இருந்து வர்றார் அதே போலதான் இந்த வடிவுடை மழுவேந்தியம் இதுவும் விடியற்காலையில்தான் பாடியிருக்கிறார்கள் அதுவும் விடியற் பாடியிருக்கிறார்கள் ஆக விடியற்காலையில் பாடுற பண்ணி இந்த பகற்பண்ணில பாடுவதற்கு சரியாக அது இருக்கிறது என்று நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் இங்கே எனக்கு தெரிந்ததை எழுதியிருக்கிறேன் அவ்வளவுதான் பெரிய புராணத்தை வைத்து அப்படி பார்த்தேன் நான் அதுல இந்த புறநீர்வை என்பது இந்த மங்கையர்கரசி என்பதும் இந்த வடிவுடை என்பதும் சில பதிகங்கள் இருக்கிறது அதையெல்லாம் இந்த பெண் பாடி காட்டினாள் என்று வரலாறு அடுத்தது பகற்பண்ணில் காந்தாரம் என்று ஒரு பெண்ணு இருக்கிறது இந்த புறநீர்மை என்ற பண்ணு நான் சொன்னேன் இன்னைக்கு பவுளியை தான் பாடிவிட்டு பூபாலம் சொல்றாங்க பாடி காட்டினேன் பாடி காட்டது பவுளியில தான் என்றுதான் இன்னைக்கு எங்களுக்கு போதிச்சதெல்லாம் அப்படித்தான் அடுத்தது காந்தாரம் என்று ஒரு பண்ணு இருக்கிறது அதுல மந்திரமாவது நீர் என்பது மிகவும் முக்கியமான அதிகம் உங்களுக்கு தெரியும் வனாக இருக்கிறவனுக்கு விபூதிதான் முதல்யிரக்கணக்கில் கொடுத்து வாங்குற ருக்கு கூட ஒரு பதிகம் கிடையாது தேவாரத்தில் சொன்னவா ஒரு ருத்ராட்டம் ஆயிரம் ரூபாய் பெருகிறதுன்னு சொன்ன அதுக்கு ருத்ராட்டத்துக்கு தேவர பதிகத்தில் இடல் எங்கேயோ அக்கு மாலை அக்குமணி என்று சொல்லு வருகிறதே தவிர அதற்கென்று ஒரு பதிகம் இல்லை ஆனால் இன்னைக்கு நாம கடையில் போய் விபூதி வாங்க போனோம்னா ஒரு இவ்வளவு பை இருபது ரூபாய் கொடுத்தாக்கா ஒரு சித்தநாதன் விபூதி கிடைச்சி போயிடுது அதுதான் விபூதியா அதுதான் திருநூரா இல்லை திருநூறு என்பது எப்படி செய்யப்பட வேண்டும் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் சொல்லுகிறார் அதுல மூன்று வகை சொல்லுகிறார் அவர் கற்பம் விகப்பம் மூணு சொல்ற அறிவும் இருந்து எடுத்து அதை எப்படி எடுக்கணும் என்றெல்லாம் சொல்லுகிறார் சேக்குதார் பெருமா அந்த பசுவை வெளியில மேய விடாமல் கட்டி போட்டு புல்ல பசும் புல்ல போட்டு அதை கீழே விடாமல் அந்த சாணத்தை தாமரை இலையில தாங்கி அதை சுத்தமான இடத்துல அதை காயப்போட்டு வேள்வித்தீயிலிருந்து தீயை எடுத்துக்கொண்டு போட்டு அதை சுட்டு அதை பூசிக்கணும் அதுதான் ஒஸ்தி ரெண்டாவது காடுகள் எரிஞ்சு போச்சுன்னு சொன்னா அங்க கிடக்கிறதும் பூசிக்கலாம் இன்னொன்னு விகற்பம் என்று சொல்கிறார் இந்த மூன்று திணுசு விபூதி இன்னைக்கு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா இல்லைன்னு தான் எனக்கு சொல்லத் தோணுது இல்ல நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா பசுஞ்சாணத்தை எடுத்துக்கிட்டு வந்து அதை எப்படியாவது சுட்டு பூசிக்கிட்டாவது தேவையான நினைக்கிறேன் நான் அப்படிதான் பூசிக்கிறேன் ஏன் வீட்டுல வேள்வி செய்யறதுக்கு இல்லை இல்லையா குடிச்சுட்டு தாமரை இலையில தான் அந்த அந்த சாணம் போடும்போத தாங்கணும்னு சொல்றாங்க அதெல்லாம் என்னால செய்ய முடியல ஏதோ பசுஞ்சாலத்தை எடுத்துட்டு வந்து சுட்டு அதை பூசிக்கிற அளவுக்கு தான் நான் இருக்கிறேன் அதுவும் இப்ப என்னால முடியல ஆனால் செய்து வச்சிருந்தா வாங்கிக்கிறேன் ஆக பசுஞ்சாலத்தில் செய்யப்பட்டது தான் திருநீறு அத ஸ்ரீ விபூதி வடமொழியில திருநீறு தமிழில் இல்லையா ஆமா இதற்குத்தான் ஒரு பதிகமே பாடி வைத்திருக்கிறார் திருஞான சம்பந்தம் வைணவனாவது கொஞ்சம் நல்லா பட்டபட்டையா இந்த நாமத்தை போட்டு போயிடுறான் இந்த சைவன் போட்டு போறானு பார்த்தா நிச்சயமாக நூத்துக்கு தொண்ணூத்தொன்பது பேர் விபூதி விட்டு போறதுக்கு விரும்பல முடியலன்னு சொல்ல மாட்டேன் விரும்பல யாராவது பழிப்பானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விடுறான் இல்லையா ஆமா நான் இப்ப கொஞ்சம் குறைச்சலா பூசிருக்கேன்ல காரணம் இந்த கண்ணு ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன் விபூதி கண்ண படக்கூடாதுங்கிறாங்க அதனால கொஞ்சம் குறைச்சலா பூசிருக்கேன் ஆனா வீட்டில் மந்திரமாவோதனை சொல்லி நான் பூச தவறுவதே கிடையாது உபதேசக் கிரமத்தில் வரும்பொழுது உபதேசக் கிரமம் ஒன்னு இருக்கிறதல்லவா அது ஒரு பகுதி இருக்கு குருநாதன்கிட்ட உபதேசம் கேட்டுக்கொண்டுதான் இந்த விபூதியை இடம் சொல்லும் வேற வேற மந்திரம் சொல்லுகிறார்கள் அந்த மந்திரத்தை சொல்லித்தான் விபூதி இட வேண்டும் என்று வருகிறது நான் அதையும் சொல்லி விபூதி இடுகிறேன் இந்த மந்திரமாவது எதிரில் சொல்லியும் விபூதி இடுகிறேன் ரெண்டு பங்கையும் செய்கிறேன் சம்பந்தர் சொல்லுவது மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு என்று பூசித்தான் அந்த பாண்டியனுக்கு இருந்த ஜொர நோய் தீர்க்கப்பட்டது மந்திர சந்திரங்கள்ல மிகவும் கெட்டிக்காரர்களாகிய சமணர்களால் முடியாத ஒன்றை இவர் செய்துவிட்டார் என்பது மாத்திரம் அல்ல இந்த உடம்புல இந்த பக்கம் விபூதிய பூசினார் இந்த பக்கம் இருந்த போய் இந்த பக்கம் வந்து இப்படி ஒரு ஜொரம் வைத்திய துறையில என்ன சொல்லுவாங்களோ எனக்கு தெரியாது அப்புறம் இந்த பக்கம் பூசினார் சுத்தமா அந்த ஜொர நோய் போய்விட்டது என்று சொல்லுகிறார்கள் பெரிய புராணம் அதற்கு சொல்லுகிறது திருஞான சம்பந்தர் பாடிய திருப்பதிகம் என்றும் இருக்கிறது நாம உபதேச நாம அந்த விபூதியை இட்டுக்கொள்ள நமக்கு இன்னைக்கு யாரும் கூப்பிட்டு வச்சு உபதேசம் செய்து விபூதியை பூசிக்கணும் சொல்லுவதற்கு நம்ம மதத்துல இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் இதையாவது சொல்லி நாம பூசிக்கலாம் இல்லையா ஆமா அப்படி பெரிய புராண தேவாரத்துல என்ன சொல்லுகிறது சிவாய நம என்று நேரணிந்தேன் நமச்சிவாய என்று நீரணிந்தேன் என்று வருகிறது கருவாய்க்கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையே உருவாய் தெரிந்து உன்றன் நாமும் பயந்தேன் தேவாரம் வெறும் இசை நூல் மாத்திரமல்ல தெய்வ நூல் மாத்திரமல்ல சைவ சமய சட்ட நூல் என்பது என்னுடைய எண்ணம் அப்ப விபூதி பூசும்போது சிவாய நம என்று நீ இட்டுக்கொள் என்பதுதான் சொல்லுகிறது என்ன சொல்றார் அப்ப சாமி கருவாய்க் கிடந்து உன் கடலே நினையும் கருத்து உளையேன் உருவாய் தெளிந்து உன் நாமும் பயின்றேன் குரதருளால் திருவாய்பலிய சிவாய நம என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியோர் ஆக சிவாய நம என்று திருநீரை அணிந்து இருக்கிறார் அணிந்து விடுங்கள் என்று நமக்கு சொல்லுவது போல இருக்கிறது இன்னொரு நமச்சிவாய என்றும் திருநீரை அணிந்து விடுங்கள் என்று சொல்லுகிறார் நாமக்கரசர் பெருமான் அது என்ன பாட்டு கந்திரன் தடையில் வைத்த சங்கரன் காமவேதி அந்தரத்து அமரர் பெம்மான் ஆண் நல் வெள் ஊதியா அந்த நமச்சிவாயாக அணியப் பெற்றால் வெந்து அரும் வினையும் நோயும் வெவ்வடல் விறகுத்தந்த ஆக நாவுக்கரசனுடைய திருப்பாட்டின்படி நாம பார்த்தோமே ஆனால் சேக்கையார் பெருமான் ஒரு இடத்திலே சுந்தரரை சொல்லும் போது அப்படி இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் இவர் என்ன நினைக்கிறாரோ இவர் சேகரார் ஒருமன் என்ன சொல்கிறார் அஞ்செடுத்து சொல்லி சிவன் திருவடியை தன்னுடைய சென்னிமேல் வைத்துக் கொண்டு திருநீரணிந்தார் சுந்தரர் என்று சொல்லி முடிகிறார் திருவடியை சென்னிமேல தாங்கிக் கொண்டு வாய்நாள பஞ்சாட்சிரத்தை சொல்லி உடம்புல அணிந்திருக்கிறார் சுந்தரர் என்று சொன்னார் தெவ சேக்கார் பெருமான் சொல்லி இருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன் இதுல இருந்து நமக்கு என்ன செய்கிறது சிவாய நம நமச்சிவாய என்று விபூதி இட்டு விடலாம் உபதேசக் கிரமத்தில் வருவதை அப்புறம் பார்த்துக் கொள்வோம் வாய்ப்பு இருந்தால் உபதேசம் செய்து கொள்ளுவோம் இல்லையா அதோம் தேவாரம் நமக்கு சொல்லுகிற சட்டம் இது இதையே தான் வினால வந்து வள்ளற் பெருமான் கூட என்ன சொல்லுகிறார் அவரும் இப்படித்தான் சொல்றிய வாக்களிக்கும் பாலும் சோரும் பரிந்தளிக்கும் வள்ளர் பெருமான் சில பேர் வள்ள பெருமான விரும்ப மாட்டார்கள் எனக்கு என்னமோ ஒரு காலத்தில் நான் விரும்பாமல் இருந்தது உண்டு அறியாமையினால இப்பொழுது நினைக்கிறேன் பள்ள பெருமான் நமது குழந்தை தேவாரம் பெற்றெடுத்த குழந்தை வள்ளற்பெருமான் என்று என்னுடைய அபிப்பிராயம் ஆமா தேவாரத்துல வருகிற கருத்துக்கள் பூரா அவர் சொல்றார் அவருடைய அமைப்ப பாத்தீங்கன்னா திருவாசக அமைப்பு எப்படி இருக்கோ அப்படித்தான் அமைப்பு இருக்கிறது பெருமக்களுக்கு தனியா பாட்டே பாடி வச்சிருக்கிறார் இல்லையா நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்குகத்தை ஏன் விடணும் இல்லையா ஆமா அவர் என்ன சொல்றார் பாடற்கு இனிய வாக்களிக்கும் பாலும் சோறும் பரிந்தளிக்கும் கூடர்க்கு இனிய அடியவரம் கூட்டம் அளிக்கும் குணமளிக்கும் ஆடற்கினிய நெஞ்சே என் மேல் ஆணை கண்டாய் கேடற்கரிய சீரடிக்கும் சிவாயனமை என்று இடுநீர் இதெல்லாம் நமக்கு கிடைக்கப்படுவது என்ன சிரமம் என்ன கஷ்டம் ஒண்ணும் இல்ல இல்லன்னா இதுக்கிற விபூதியை வாங்குறோம் பூசிக்கும் போது சிவாயிவாய் பூசிட்டு போய வாய் கொடுத்திருக்கான் உனக்கு வாழ்த்துவதற்கு வாய் கொடுத்திருக்கிறான் நெஞ்சு கொடுத்துருக்கான்னு நினைப்பதற்கு சொல்லிவிட்டு போறதுனால என்ன சமய சடங்கு இவ்வளவு ஈஸியா உன்னை செய்ய சொல்லி இருக்கிறாங்க காசோ பணமோ செலவு கிடையாது ஆமா காசு பணம் செலவு கடவுள் வழிபாடு சொல்ல லேசான வழிபாடு சொல்லப்படுகிறது தேவாரத்துல நான் அங்கே உங்களுக்கு நினைவு ஊட்டுகிறேன் இப்படி நினைச்சு போறதுனால என்ன தப்பு என்ன முடியாமை இல்லையா ஆமா அப்படி செய்து விட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து தேவாரியத்தான் வலியுறுத்துகிறது என்று சொல்லி அந்த மந்திர மாதத்தினரை நான் அடுத்த மாதம் பாடி காட்டுவேன் என்று சொல்லி நாம எல்லோருமாக சேர்ந்து இப்பொழுது நமச்சிமாய வந்தும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றிக் கொள்வோமாக அடுத்த மாதமும் இரண்டாவது வாரம் சந்திப்போம் ஒரு வார இடைவெளிலே நான் விட்டுவிட்டேன் காரணம் இந்த கண் எனக்கு அறுவை சிகிச்சைக்கு சென்றிருந்தேன் எப்படியாவது இந்த பதினாலாம் தேதி நான் போய் சேர்ந்து விடுவேனா கடவுளே அப்படின்னு எண்ணிக்கொண்டிருந்தேன் சில பேருக்கு கண் அறுவையில அறுவை சிகிச்சையில தகராறு கூட வந்துருது அந்த மாதிரி ஏதாவது வந்து விடுமோ ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து விட்டேன் ஆமா இருந்து விட்டு இப்பதான் அப்புறம் மருத்துவரை கேட்டேன் நீ போய் பாடலாம் பண்ணலாம் எந்த விதமான தகராறுன்னு எனக்குடத்துல போய் தான் ஒரு பஞ்சாற்றம் சொல்லிவிட்டு இன்றைக்கு நிகழ்ச்சியை நிறைவேற்றி கொண்டு செல்வோமாக அடுத்த மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நாம சந்திப்போம் இப்பொழுது நாம எல்லோருமாக பஞ்சாற்றம் Om namah Shivaya Shivaya namo Om Om namah Shivaya Shivaya namo Om Om namah Shivaya Shivaya namo Om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 மோம் நம சிவாய நமவோம் வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் திருநீறு அழிந்து கொள்ளுங்கள் வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் ருத்ராட்சம் அணிந்து கொள்ளுங்கள் வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் நமட்சி மந்திரத்தை சொல்லிவிடுங்கள் நமது மதநூலாகிய தேவாரம் சொல்லுகிற சட்டம் இது உன்னுடைய நாமாவை நான் சொல்லிவிட்டேன் அவன் நாமாவை சொல்லிவிட்டேன் கல் மிதந்துவிடும் கல்லில் கட்டி கடல்ல போட்டாலும் சொல்லுவேன் என்று சொன்னார் கரையேறினார் என்று வரலாறு சொல்லுகிறது அவர் வாக்கே சொல்லுகிறது நீலக்குடியறாமும் நல்ல நாமும் நவித்து உய்ந்தேன் அந்தேன் சொல்லுவார் இந்த சட்ட நூலை நாம பின்பற்றி விடுறதுனால என்ன சிரமம் என்ன கட்டம் செய்து விடுவீர்கள் நல்வாழ்வு வாழ்ந்து விடுவீர்கள் என்று எண்ணி இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்கிறேன் நம்ம பார்வதி பதையே தெனாடுடைய